சத்குருஸ்விக்கீஜை குரு கிருப்பியா கற்க பாகவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அந்த இந்திரயாகம் நடக்கிறதுக்கு ஏற்பட ஏற்பாடு செய்யக்கூடியவர்கள்லாம் பார்த்து பகவான் வந்து ஒன்றும் திராது மாதிரி கேட்டுதான் கடைசியாக நம்ம பார்த்தோம் நந்தரை சொல்லிருந்தார் இப்படி பரம்பரையாக நடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு கடமையை செயலை ஒரு சடங்கை தன்னுடைய விருப்ப பிரகாரம் பிடிச்சது பிடிக்காதுங்கிறதுக்காகவோ பேராசிக்காகவோ பயத்துக்காகவோ துவேஷத்திற்காகவோ எது எந்த ஒரு காரணத்துக்காக செய்யாதிருந்தால் அவனுக்கு க்ஷேமம் அடைவதில்லை சேமம் வரதில்லை இப்படி சொன்னப்பறம் சுக்கர் சொல்கிறார் இப்படி நந்தரும் மற்ற ஆயற்பாடி கோபர்களும் சொன்னதை கேட்ட கண்ணனுக்கு இந்திரனுக்கு கோபம் ஏற்படுத்தணும் அதாவது இந்திரனுக்கு கர்வம் ஜாஸ்தி ஒன்று கர்வம் அடக்கணும் அப்போது அதை மனசில் வச்சுட்டு தாப்பனார்கிட்ட இந்த கோப்ட்ட கண்ணன் சொல்கிறார் ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு உயிரனும் ஒவ்வொரு அதாவது எந்த ஒரு ஜீவராசியாக இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் ஜீவனுக்கு ஏதோ ஒரு சரீரம் கிடைச்சிருக்கு அப்போது அந்த ஜீவராசியும் அதனுடைய பாப பிரகாரம் கர்ம வினையால் பிரகாரம் தான் கர்ம தான் தோன்றுகின்றன கர்ம தான் அது வந்து மடிகின்றன அப்போது இந்த சுக்கமும் துக்கமும் இன்பமும் துன்பமும் பயமும் க்ஷமும் கர்ம வினையால பாப புண்ணியத்தாலதான் நடக்கிறது அப்படின்னு சொன்னார் மேல பதினாலாவது ஸ்லோகத்திலிருந்து மேல மூலத்தை சேவிப்போம் அஸ்தி கேட் ஈஸ்வர கச்சிதே பல ரூபி அன்னிய கர்மனாம் கர்த்தாரம் பஜிரே பகவான் வந்து கீத அப்போ ஒரு எண்பது வயசுல சொன்னான்னு இல்லை அர்ஜுனனுக்கு அங்க குருக்ஷேத்திர யுத்தத்துல இங்கே எட்டு வயசுல அங்கோலாவனத்தில் அப்வாட்டியோ மோப்புலோ இங்கே ஆரம்பத்துவ அதிச்சேத்துவரச்சு ஃபலூப்பிய கரண கரோ பஜரேஷோபி கத்தாரம் பிடி நூர்பூத்தம்மா கமிந்திரே பூத்தன அனீசேனிய கத்தம் விஷித்திருபாவோமி சதேவா ஜனாவனு சுவாவஸ்ர தேச்ச வச்ச ஜன்ாச்சோது உசி க தூர்மித்த உதசீன்கர்மவருச்ச ஜன்போது உசி கத்துர்றாசீன்கம்மவரு தம்போதைய வ அஞ்சேத தி தைவம் தம்பூஜையே சுகர் அஞ்சசா நேத தியிவம் ஆஜீவே கதனையுபீவீ திந்தே கஷமம் ஜாரம் நாரி அம் நாரி அசீயா ஆஜீகத்தரம் பாவம் எஸ்னுவி க்ஷம ஜாஹம் நாரி அசி வோ ராஜோ ரவியஸீவே வேரண விஜன் ருவீத் சூதிரஸ்ய இருபதாவது பதினாலருந்து இருபது மறுபடியும் பார்ப்பும் சமஸ்கரணம் பூர்வார்த்தம் இருபத்தி நாலாவது அத்தியாயம் ஒரு நாலு அத்தியாயங்களில் அந்த கோவர்தனோத்தாரண ஜீலையும் கோவிந்த பட்டாபிஷேகத்தையும் அழகாக சொல்கிறார் சுகபிரமஷிகள் பதினாலாவது ஸ்லோகம் அஸ்தித்ய ஈஸ்வரக்கே பலரூப்பி அந்நகர்மணாம் கர்த்தாரம்பஜரேசோபி நீ கர்த்தோ பிரபு சா அதிச்சேத் ஈஸ்வரக்கலூக கத்திரம் பதிசோபி நி அகர் பிரபு சாந்திரே கிந்திரேணூத்திரேணேகர்மார்னேனி கிந்திரேத்தனேனம் டா ோாவமேமிம் அேவாசுமானோனே ஸ்வாவம் அஜேவாசுரமானோது உஸ்துஜி கம சூன்மித்த உதாசீனீஸ்வரேச்சாவத்துோஸ்துஜி கமண चतुर्मितसिन कर्म गुरु तस्पूज स्वभात् स्वकर्मकते अंजसाइन वर्तेत तदेवस्थित தாசூச்சியாவே தி தி ஜீவித்தைதே நேத தி தைவம் ஆஜீவரம் பாவம் எஸ்துஜீவ் அக்ஷம ஜம் நரி அசீய ஆஜீகம் பத்தியுப்பீவ் க்ஷம ஜரம் நரி அசீய வர்த்தேத பிரம்மணா விப்ரோ ராஜன்யோ ரக்ஷயா புவா வைஷ்யஸ்து பார்த்தியா ஜீவேத் சூத்ரஸ்து ஜிசேவயா வர்த்தேத பிரம்மணா அபிப்ரோ ராஜன்யோ ரக்ஷயா புவா வைஷ்யஸ்து பார்த்தியா ஜீவேத் சூத்ரஸ்து ஜுஜுசேவயா இருபதாவது ஸ்லோகம் பகவான் வந்து ஒரு குட்டி கீத உபதேசம் மாதிரி பகவான் அழகாக செய்கிறான் ஏழு எட்டு வயது பழங்களை அந்த ரூபத்தில் ஆனால் கா பரமாத்மா பதினாலாவது ஸ்லோகம் மற்ற அன்னிய கர்மன மற்ற ஜீவர்களுக்கு கர்மா கருமாக்களுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து ஒருத்தர் இருந்தால் அஸ்தி அஸ்தி தேர் அஸ்தித்தேர் இருந்தால் அவரும் கர்மத்தை செய்கிறவனுக்கு தான் அந்தந்த கர்மபலனை கொடுக்குறாரு கொடுக்குறாரு அதில் வந்து செய்கிறாருங்கிறது அந்த கர்மபலனை கொடுப்பதால் ஆசிரித்திருக்கிறாருங்கிறது தீர்மானம் அந்த ஈஸ்வரன் வந்து கர்மத்தை செய்யாதவனுக்கு பலத்தை கொடுக்க முடியாது அதுக்கு திறமை உள்ளவர் ஆவதில்லை அது வந்து அவரால் கர்மா பண்ணாதவனுக்கு பலன் கொடுக்க முடியாது கர்மா பண்ணுறவனுக்கு தான் அவர் பலத்தை கொடுக்கிறார் அதனால் மற்ற தீவர்களுக்கு கர்மங்களை பலத்தை கொடுக்கக்கூடிய ஈஸ்வரன் வந்து ஒத்தம் இருந்தா அப்படின்னு வந்து கண்ணன் சொல்கிற தானாக சரி அவர்களுடைய கர்ம பலத்தை அனுசரித்து அவரவர்களுடைய நடவடிக்கை கர்மாக்கள் செயல்கள் அதை அனுசரித்து பாப புண்ணியங்களை அனுசரித்து பிராணிகளுக்கும் மனுஷர்களுக்கும் அவருடைய பூர்வ ஏற்பட்ட பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்ட சம்பாதித்து வைத்த சுகதுக்கங்களை மாற்றுவதற்கும் திறமையில்லாத இந்திரனால் இந்த லோகத்தில் என்ன பிரயோஜனம் அனீசேன அவர் ஈஸ்வரன் இல்லை அப்படி இருக்கிறவங்களை என்ன பிரயோஜனம் இந்த அதாவது அவரவருடைய பாப புண்ணியங்கள் கர்ம பலன்களை அனுசரித்து பிராணிகளுக்கும் மனுஷர்களுக்கும் அவருடைய புண்ணிய பூர்வ புண்ணியத்தால் வல்தான் வளது பூர்வ புண்ணியத்தால் தான் இந்த சுக ஊக்கங்கள்லாம் இருக்குது மாற்றி வைக்க முடியுமா அதுக்கு திறமை இருக்கா இந்தனால அப்போ இந்த என்ன பிரயோஜனம் அப்போ பிராணிகள் வந்து அவரவர்கள் சம்ஸ்காரத்திற்கும் அடங்கினவர்கள் பிராணிகள் ஜீவராசிகள் அடியே நானும் நீங்கள் என்னோம் அப்போ அதனால அவரவர்களே சம்ஸ்காரத்தையே அனுசரிக்கிறார்கள் இந்த பிராமண குலத்தில் பண்ணுங்க பிராமண சம்ஸ்காரத்தை அனுசரிக்கிறோம் அவ்வளோதான் தேவர்களோடையும் அசுரர்களோடையும் மனுஷர்களோடையும் கூடிய இந்த லோகமெல்லாம் அவரவர்கள் பூர்வ புண்ணியத்திற்கு அடங்கினது அவரவர்கள் சம்பாதித்து வைத்த ஆர்ஜித சம்பாதித்து வைத்த பாப புண்ணியங்களுக்கு அடங்கினது தான் அதனால் கர்மத்தால் உயர்வாக தாழ்வான சரீரங்களை எடுத்துக்கிறோம் என்ன தா புண்ணிய கர்மா பண்ணால் உயர்வான சரீரம் பாப்ப கர்மா பண்ணால் பாப்பமான தாழ்வான கீழ்ப்பு சரீரம் அப்போ கா தான் அந்த பிராணி ஜீவ ஜீவராசி உயர்வான தாழ்வான சரீரங்களை எடுக்கிறான் அதையும் பிடிக்கிறான் சத்ருவோ மித்திரனோ உதாசீனமோ எல்லாம் கர்மம் குருவும் கர்மந்தான் ஈஸ்வரும் கர்மந்தான் அப்போ கர்மம் தான் அப்படின்னு கர்மாத்தீரியாக இங்கே நிறையா கண்ணன் கர்மாத்தீரியை தான் இங்கே சொல்கிறார் அப்போ கர்மா தான் ஒன்றுக்கு வந்து எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது ஆகையால் அவனவனுடைய சம்ஸ்காரத்திற்கும் அடிப்பட்டு அவனுடைய சம்ஸ்காரத்திற்கும் இணைந்து அம்ஸ்காரத்திற்கு இணங்கி அதீனமாக இருந்து விதிக்கப்பட்ட கர்மாவற்றையும் செய்து கர்மாவை பூஜிக்க வேண்டும் எதனால் சுகமாக பிழைக்கிறானோ அது அவனுக்கு தேவதை சுகமாக எதை வச்சுன்னு பிழைக்கிறான் குழப்பு நிச்சய பழப்பு எப்படி நடக்கிறது எவனுக்கு அதாவது அவரவர்களுக்கு பிறப்பான ஒரு பழப்பு வரும் அந்த பிழைப்பு பிறப்பால் இருக்கக்கூடிய அந்த தர்மம் இருக்குதுங்க அந்த வர்ணா தர்மம் அது பிரகாரம் அவருக்கு பழைக்கிறதுக்கே வழி கொடுத்து அதுதான் அவனுக்கு தெய்வம் தெய்வத்தை அதனால் யாவன் யார் ஒருத்தர் ஒரு தெய்வத்தை சேவைக்கிற பிறகு வேறு தேவத்தை சேவிக்கிறானோ அவனுக்கு இந்த ஜரா புருஷன் மாதிரி அதாவது கள்ள புருஷன் சேவித்திருக்கிற மாதிரி வெபிச்சாரியான ஒரு எப்படி அவன் சுகம் கிடைக்கும் அதனால் மற்ற தேவத்துலேயும் சேமத்தை அடைவதில்லை ஒரு தேவத்தை சேவித்து அந்த தேவதை தான் வேறு தேவதத்தையும் மறுபடியும் சேவிக்கக்கூடாது அப்படி பண்ணால் ஜரா புருஷன் சேவிக்கக்கூடிய வெபிச்சாரியமான ஆயிடும் அந்த ஸ்திரீ மாதிரி வரும் அவளுக்கு வந்து அப்போ சுகம் அடைவதில்லை மற்ற தேவதும் அந்த கஷேமத்தை அடைவதில்லை பிராமணன் வந்து வேறு அத்தியாயத்தால் பழைக்கணும் பிராமணனுக்கு சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகசஹா இதெல்லாம் பகவான் போட்ட சட்ட திருஷ்டங்கள் சட்ட திட்டங்கள்லாம் இஷ்டத்தெல்லாம் மாற்ற முடியாது பகவான் பகவானே மாட்ட மாட்டார் பகவான் போட்ட சட்ட திருஷ்டம் குணகர்ம விபா சாத்துர்வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம விபாகசா இது ஜாதி இல்லை அதாவது மக்களுக்குடியுண்டான குண சம்பந்தத்தை போட்டும் குண அடிப்படையை போட்டும் அவர்கள் குணத்தாலேயும் அவர்கள் செய்யக்கூடிய கர்மாக்கள் செயல்களாலேயும் நான்கு விதமாக பிரித்திருக்கிறேன் அதுதான் பிராமணன் வந்து வேறத்தியானத்தால் பிழைக்கணும் க்ஷத்திரியன் வந்து பூமியை ரட்சிப்பதால் பிழைக்கணும் வைசியன் வந்து வியாபாரம் வர்த்தகத்தால் புழைக்கணும் சூர்ஜன் வந்து பிராமண க்ஷத்திய வைசியர்களுக்கு கைங்கரியம் பணிவடை செய்து பிழைக்க வேண்டும் இப்படி கர்மாத்தீதியை கண்ணன் அழகாக சொல்கிறான் கர்மாத்தீதியை சொல்கிறான் விவரமாக பார்த்த பகவான் கண்ணன் சொல்கிறார் அந்த கோபர்களுக்கும் நந்த கோபுரக்கும் ஜீவர்கள் இந்த ஜீவராசிகள் பிராணிகள்னா கர்ம வினை கர்ம பலன் பாப புண்ணியங்கள் அதை வந்து ஆர்டித எல்லாம் சேர்த்து வச்சேன் அந்த பலனை கொடுக்கக்கூடியதில் ஈஸ்வரன் ஒருத்தர் இருந்தால் அவர் வந்து கர்மம் பண்ணவருக்கு தான் அந்த கர்மத்திற்கு ஏற்ற பலனை கொடுக்க முடியும் ஒரு கணபத் கணபதி பூஜை பண்ணார் கணபதி ஹோமம் பண்ணுறார் கணபதி ஹோமம் பண்ணுறவரைக்கும் கணபதி ஹோமம் பண்ணுறதுக்கு உண்டான யார் பண்ணாரோ அவருக்கு தான் அந்த பலன் உண்டானதான் கொடுப்பார் அவர் வந்து அதுக்காக வாஜப்பேயம் பண்ண கர்மாக்குண்டான பலனை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டார் அது ஒருத்தர் வந்து பண்ணவே இல்லை பண்ணாதவருக்கு கொடுப்பாரோ கொடுக்க மாட்டார் அதனால் எப்பொழுதும் அவரும் கர்மம் பண்ணாதவருக்கு எந்த ஒரு பலனும் கொடுக்க மாட்டார் யாதொரு அதிகாரமும் இல்லாதவர் அப்போது அவரவர்களுடைய தத்தம் அவரவர்களுடைய அவரவர்கள் செஞ்ச பாப்ப புண்ணியங்கள் பிரகாரம் வினைக்கு பிரகாரம் பலனை அடைகிறான் அப்போ அந்த வினை பாப்ப புண்ணியங்கள் அந்த சேர்த்து வச்ச அந்த ஆர்ஜித்த பாப்ப புண்ணியங்கள் செயல்கள் வினைகள் அது நடைபெற வந்து மாற்ற முடியாது இந்த இந்திரநாளையும் மாற்ற முடியாது அப்போ இந்திர நாளை மக்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்குது ஒன்றும் இல்லை அதாவது கர்ம பலனை உத்தேசித்து தான் பலன் கொடுக்கப்படுகிறது ஈஸ்வரனால் கர்ம செய்யாதவனுக்கு இல்லாத ஒரு பலனை கொடுக்க முடியாது அப்போது அவரவர்களுடைய வினை பிரகாரம் பலனை அடைகிற போது அந்தந்த வினை அந்தந்த பாப புண்ணங்கள் நடை ஆர்ஜிதம் சேர்த்து வைக்கிறத மாற்றுவதற்கு அந்த பலன் கொடுக்கறதில் மாற்றுவதற்கு இந்திரனால் முடியாது சக்தி அதனால் அப்படிப்பட்ட இந்திரனால் மக்களுக்காக இருக்குது ஒன்றும் கிடையாது அப்போ மனுஷன் வந்து இதுக்கு முன்னால் சேர்த்து வைத்தேன் கரெக்ட் பண்ணி வைச்சேன் அவர் சம்பாதித்து வைத்த பாப புண்ணியங்கள் அதுக்கு தான் அடிபட்ட அடிமைப்பட்டான் அதனால் தன்னுடைய முன்வினைக்கு ஏற்ற பிரகாரம் அவன் வந்து செயல்புரிகிறான் தான் சேர்த்து வைத்த பாப புண்ணியங்கள் பிரகாரம் செயல்புரிகிறான் அதனால் தேவர்களாகட்டும் அசுரராட்டம் மனுஷராகட்டும் இப்படி இருக்கக்கூடிய இந்த லோகம் வந்து போன ஜென்மாவில் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த பாப்ப புண்ணியங்கள் முன்வினை பயனுக்கு ஆட்பட்டது தான் அதனால் முன்வினை பயன் அதாவது இதுவரைக்கும் ஆற்றின பாப்ப புண்ணியங்களால் அந்த பலனால் உயர்ந்ததுமான தாழ்ந்ததுமான சரீரத்தை பிறவியை அடைந்து நம்ம அதை வந்து வாழ்ந்து அது அந்த பாப புண்ணங்கள் பிரகாரம் அந்த வினை பிரகாரமே அதை விடுகிறான் இந்த சரீரத்தை விடுகிறான் அதனால் வினைப்பயனை ஒட்டி தான் அவன் எதிரியா இல்லை நண்பனா அவன் உதாசீனா அப்படிங்கிற பாகுபாடு இருக்குது அதான் வினைப்பன் பாப புண்ணங்கள் அதாவது பாப்ப செய்து வைத்த கர்ம பலனுடைய கர்மாவினுடைய ஒரு ப்ளஸ் மைனஸ் பாப்ப புண்ணியங்கள் அதுதான் வழிகாட்டியாக இருக்குது ஆச்சாரியாக இருக்காங்க வினை தான் ஈஸ்வரன் அந்த வினை பாப்ப புண்ணங்கள் தான் ஈஸ்வரனாக இருக்கார்கள் பாப்ப புண்ணங்கள் தான் வழிகாட்டியாக இருக்குது அதனால் இதுக்கு முன்னால் வந்து செய்து சம்பாதித்து வைத்தேன் என்னென்னலாம் பாப்ப புண்ணங்கள் பண்ணார்களோ முன்வினைக்கு ஏற்ப பிரகாரம் தான் தன்னுடைய வர்ண ஆசிரம கடமைகள்லாம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்துகிறார்கள் அதே மாதிரி ஜீவனம் நடத்துகிறார்கள் குழப்பம் நடத்துகிறார்கள் அப்போது வாழ்வு ஜீனம் பழப்பு எளிதாக சுலபமாக நடக்கிறதுக்கு உதவுகிறது எதுவோ அதுதான் அவனுடைய தெய்வம் அப்போது எந்த ஒரு வாழ்க்கை எந்த ஒரு ஜீவனம் ஜீவிதம் குழப்பு சௌக்கியமாக நடப்பதற்கு எது வந்து உபகாரம் பண்ணுறதோ அதுதான் அவனுக்கு உண்டான தெய்வம் அதனால் தன்னை வந்து கல்யாணம் பண்ணி ஒரு புருஷன் பத்தி அவனை விட்டுட்டு வேறு கள்ளக்காரன் ஜெரா புருஷனை வந்து அண்டு ஜெரா புருஷனை வந்து அண்டக்கூடிய ஒரு ஸ்திரீ வாழ்க்கையில் க்ஷேமத்தை அடைவாளும் அடைய மாட்டாள் அப்படியும் இந்த வாழ்வுக்கு அந்த பொழப்பிற்கு ஜீவனத்திற்கு உபயப்படக்கூடிய உபயோகமாக இருக்கக்கூடிய தெய்வத்தை விட்டுட்டு வேறொரு தெய்வத்தை ஒரு ஆராதனை பண்ணால் வழிபட பண்ணிட்டு க்ஷேமத்தை அடைவதில்லை அப்போது பிராமணன் என்ன பண்ணணும் சாத்துர்வரண் அம்மைய ஆசிரிஷ்டம் குணகர்ம விபாகஜா அதை பின்னால் கீதையில் சாதிக்கப்போகிறான் எண்பத்தி எண்பத்தஞ்சு வயசில் இப்போ ஏழு வயசுலேயே சொல்லியாச்சு அப்போது பிராமணனாக இருக்கக்கூடியவன் அது வந்து ஜாதி கிடையாது அது அவருடைய குண கர்ம விபாகஜா அவனுடைய குணப்பிரகாரமும் அவன் செய்யக்கூடிய தொழில் கடமைகளை பிரகாரம் அப்படி இருக்குது அவருடைய தன்மைகளை ஒட்டி இருக்கு தன்மைகளை ஒட்டி தான் இருக்குது அதனால் பிராமணன் வந்து வேரத்தையும் கற்றும் கற்பிக்க வேண்டும் வேரத்தை அவன் ஓத வேண்டும் மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் இதனால் வந்து வாழ வாழ வேண்டும் கத்தியன் வந்து பூமியை லட்சிப்பதால் அவன் வாழ முடியும் வாழ வேண்டும் வைசியன் வந்து வியாபாரம் வர்த்தகத்தால் வாழ வேண்டும் குழப்பு அவரவருடைய ஜீவனம் ஜீ வேளாடன் அந்த சூத்ரன் இந்த மூன்று வருணத்திற்கும் பிராமணனுக்கும் சக்தியருக்கும் வைசியனுக்கும் உதவி செய்ய வேண்டும் அவர்களுக்கு கைக்கிறிய முன்பு பணிவிடை இதுதான் எது இது தர்மம் இது தான் ரூலு வந்து நடத்தி வைக்கக்கூடிய இதுதான் வந்து ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிஸ்டம் நடவடிக்கை தான் மேலே இருபத்தி ஒன்றிலிருந்து பார்ப்போம் அஞ்சு ஸ்லோகம் ஷிவியகோரீரம் துரியமுச்சோத்தோதிஷம் ரிஷிவாணிஜோரட்சா குசீரம் துரியமுச்சுவிதத்தையும்வ்ஷம் சுவம் ரஜத்தமிதி உத்தியந்தேதவசோத்பியும் அயோன் விவிதம் ஜகத்த சுவம் பிரித்து விஷு உத்தியந்தேதவச உஸ்மன்யோன்ய விவிதம் ஜகத்து ரஜசோதி ரஜசோதி மே வஷன் அம்பூன்சாத்தேரிவசிந்திரஜசோதிதோதிதமே வஷந்தியம்பூன்ச பிரத்தை மஹேந்திரஷே நுரோன நோஜன நிரம நம்ம வன உதத் தனசைல நோஜன நிரம நம்ம குத வனசை நசி தவ்ராமார்த்தை சாத்தியா தவான்னார்திரைலம் ய்துவம்ிருஷிவணிஜ் ரிஷி வாணிஜ் கோரட்சா குசித வாதத்தோவத்தோவம் கிருஷி வாணிஜ்ரசீரம் துரியமுச்சுவிதத்தையும் சுவம் ரஜம்மிதி உத்தியந்தேதவசோத்பிஷ்வமோன் விவிதம் ஜகத்தோகிதமேகா வரிஷந்தம் சர்விரை சித்தியை மயந்திராக்கம் கரிஷ் அஜசாச்சோமேகா வரிஷந்தம் சர்வ பிரைர சிந்திரம் கரிஷியே நான் நான் புரோஜனா மனசைல நான் புரோஜனம் மன குச மனசைவாசிரை சாத்தியம்மக்க தஸ்மாக பிரியதாகா இந்திராக சம்பாராக தைரியம் சாத்தியதா மகா இதை பற்றி அஞ்சாவது அர்த்தமாக இருக்கும் சொல்கிறார் சுகப்படும் மரிஷிகள் அர்த்தமாக இருக்கும் இப்படி பிராமணன் என்ன பண்ணணும் வேறு அத்தியாயனம் பண்ணணும் அத்தியாபிக்கணும் அத்தியாயம் அத்தியாபனம் க்ஷத்திரியன் பூமியை ராஜ்யத்தை ரட்சிக்கணும் வைசன் வியாபாரம் வர்த்தகம் முடியும் சூற்றன் பிராமண நட்சத்திர விஷயங்களுக்கும் கை தெரியும் இப்படி கர்மாக்கள் இப்படி செயல்கள் செய்து அவர்கள் பழப்பு நடத்த முடியும் நம்ம வந்து விவசாயம் வியாபாரம் பசுக்களை ரஷிப்பது வட்டிக்கு பணம் கொடுப்பது இப்படி நாலாவது விஷயம் ரெண்டு வர்த்தகம் நாலு விதமாக சொல்லப்படும் அதில் நம்ம எப்பொழுதுமே அதில் நம்ம எப்பொழுதுமே பசுக்களை ரஷ்த்து அதனால் பழைக்கக்கூடியவர் அதனால் சத்தம் ரஜஸ்தமசு சொல்லப்பட்ட மூன்று குணங்கள் இந்த ஜன மரண ஜனனஸ்திதி மரணம் இப்படி சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் காரணமாக இருக்குது அதில் ரஜோகுணத்தால் ஒன்றோடு ஒன்று கலந்து பலவிதமாக வகுப்பான சமஸ்தமான பிரபஞ்சம் ஏற்படுகிறது ரஜா அன்னொன்றம் விதம் விஷம் ஜெகத் உற்பத்தின அதனால் ரஜோகுணத்தால் ஒன்று ஒன்று கலந்து பலவிதமான பல டிவிஷனால் பல வகுப்பால் பல செக்ஷனான சமஸ்தான பிரபஞ்சம் உண்டாகும் மேகங்கள் ரஜோகுணத்தால் உண்டாகி எல்லா பக்கத்துலையும் ஜலத்தை வருஷிக்கு அவைகளால் பிரதைகள்லாம் அன்னம் போன்றவைகளையும் எலம் வந்ததுன்னா பூமி வந்து அந்த இது கொடுக்குறது ஔஷதி தானியம் கொடுக்குறது அதனால் அன்னம் போன்றவைகளை அடைகிறாரு அப்படி இருக்கிறப்ப மகேந்திரனுக்கு செய்வதுக்கு என்ன இருக்குது அப்போனா அப்போ தகப்பனாரே நமக்கு தேசங்களும் இல்லை நகரங்களும் இல்லை கிராமங்களும் இல்லை வீடுகளும் இல்லை நம்ம காட்டில் வசிக்கிறோம் அதனால் எப்பொழுதுமே வனத்திலும் மலைகள் இருந்தால் நம்ம வசிக்கிறோம் காடுகள் மலைகளில் வசிக்கிறோம் அதனால் பசுக்களுக்கும் பிராமணர்களுக்கும் மலைக்கும் யாகம் செய்யட்டும் இந்த யாகத்திற்கு சேகரிக்கப்பட்ட எவ்வளோ திரவியங்கள் சேர்த்துருக்குமோ எல்லா விதமான கலெக்ட் பண்ண ஆரம்பம் பண்ண சம்பாரம் பண்ண சேகரிக்கப்பட்ட திரவியங்களை எல்லாம் அவளை கொண்டு இந்த யாகம் செய்யப்படட்டும்னார் மேலே பார்த்து